ஒரு நாள் இதுபோன்று அறவே நான் கேட்டு இராத சொற்கொழிவை நபி சொல்லு அலிஹிவசல்ல அவர்கள் எங்களுக்கு நிகழ்த்தினார்கள் அப்போது அவர்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக செறிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் தங்களின் முகங்களை மூடிக்கொண்டார்கள் அவர்களிடமிருந்து அழுகை முனகல் குரல் ஏற்பட்டது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தன் தோழர்கள் பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் அப்போது அவர்கள் என் முன் சொர்க்கம் நரகம் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களின் தோழர்களுக்கு இதைவிட கடுமையான நாள் வந்ததில்லை அவர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அழுகியின் முனகல் அவர்களிடம் ஏற்பட்டது